நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் பஞ்சதந்திர கதைகள்ல புத்திசாலியான அதே சுயநலம் பிடித்த ஒரு நரியின் கதையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஒரு பெரிய காட்டுல ஒரு நரி சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடைக்காம சுற்றி அலைஞ்சு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தது நரி வந்து பார்க்கும்போது ஒரு பள்ளத்துல ஒரு காட்டு எருமை இறந்து கிடந்ததை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்ட நரி இந்த காட்டு எருமையை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளத்தில் இறங்கி அந்த காட்டு கடிக்க ஆரம்பித்தது கடித்தா அதனால் வந்து ஒரு சின்ன சில்ல கூட பேற்ற எடுக்க முடியலை ஏன்னால் காட்டு தோல் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது யாராவது இந்த தோலை உரிச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பிறகு சாப்பிட முடியும் அப்படின்னு நரி முடிவுக்கு வந்தது யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு இந்த தோலை உரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளத்தை விட்டு வெளியில் வந்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தது அப்போ அந்த பக்கம் சிங்க ராஜா வரவும் ராஜா ராஜா வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் ஒரு எருமை செத்துப்போய் நான் பார்த்தேன் நீங்கள் வருவீங்கன்னு தான் உங்களுக்காக நான் அதை பாதுகாத்து வச்சுருக்கேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லவும் சிங்கம் சொல்லிச்சு ஏய் சிறு நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க நான் உன்ன மாதிரி செத்ததெல்லாம் சாப்பிட்றவன்னு நினச்சியா நான் சிங்க ராஜா வேட்டையாடி உயிரோடு இருக்க மிருகங்களை சாப்பிட்டு தான் எனக்கு பழக்கம் சுட சுட ரத்தம் கொப்பளிக்கும் மிருகங்களை கடிச்சு குதறி சாப்பிட்டு தான் எனக்கு பழக்கம் இந்த மாதிரி செத்து போன மிருகங்களையெல்லாம் நான் தொடவே மாட்டேன் இனிமேல் ஒரு முறை இந்த மாதிரி என்கிட்ட பேசுனா உன்னை ஒரே அடியை அடிச்சு கொண்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கம் அந்த பக்கம் போயிடுச்சு அப்போ நரி நினச்சது ஆஹா இடம் தெரியாமல் நம்ம வந்து வாயை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யார் வர்றாங்கன்னு பார்த்தது கொஞ்சம் நேரத்தில் ஒரு புளி வந்தது புளியை பார்த்த உடனே நரி இன்னும் ஆர்வமாயிட்டு இந்த புளியை வச்சு நம்ம தோலை உரிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அந்த புளியே நரியை பார்த்து கேட்டது ஏ நரியே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும் நரி சொல்லிச்சு சிங்கராஜா இந்த பக்கம் போயிருக்காரு அவர் சாப்பிட்றதுக்கான அந்த எருமையை நான் பாதுகாத்துட்ருக்கேன் நீ வேணா இந்த தோலை ஒரு பக்கமாக கடிச்சு உரித்து அதில் இருக்க கறியை சாப்பிட்டுட்டு ஓடிடு நான் சிங்கராஜா வந்தால் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலிகிட்ட சொல்லிச்சு அப்போ புலி சொல்லிச்சு சிங்கராஜாவுக்குன்னு நீ பாதுகாத்துட்டு நான் சாப்பிட்டா அவருக்கு கோபம் வந்து என் சண்டைக்கு வருவாரு அவர் கூடலாம் சண்டை போடுறதுக்கு நான் தயாராக இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி புளி போயிடுச்சு அப்போதான் நரி யோசிச்சது என்னடா யாருமே சிக்க மாட்டேங்கிறாங்க யாரை வச்சு இந்த தோலை உரிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிறுத்தை வந்தது அந்த சிறுத்தை கிட்ட எப்படியாவது இந்த தோலை உரிக்க வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நரி சொல்லிச்சு சிறுத்தையே வா வா சிங்கராஜா இந்த பக்கம் போயிருக்காரு அவர் வந்து சாப்பிட்றதுக்காக இந்த எருமையை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் அவர் வர்றதுக்குள்ள நீ வேணா ஒரு பக்கமா தோலை உரிச்சு கடிச்சு சாப்பிட்டு போயிரு சிங்கராஜா வந்தா நான் சொல்றேன் நீ ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்ப சிறுத்தை சொல்லிச்சு வேணாப்பா சிங்கராஜாவுக்குன்னு இருக்க சாப்பாட்டை நான் வந்து சாப்பிட விரும்பல அவர் கூட சண்டை போட என்னால் முடியாது நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போது நரி சொல்லிச்சு நீ பயப்படுற இந்த காட்டிலே ரொம்ப வேகமான மிருக நீ தான் உன்னை காட்டிலும் வேகமாக ஓட முடியாது அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய மிருக நீஸ் அதனால் நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத சிங்கம் வந்தால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ உடனே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லவும் சிறுத்தை சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளத்தில் இறங்கி எருமையோட தோலை உரித்து சாப்பிடும் பக்குவத்துக்கு கொண்டு வந்தது அப்போது நரி தெரிக ஒரு வெற்றி புண்ணங்கையோட போய் அந்த எருமை கறிய சாப்பிட ஆரம்பிச்சது இந்த நரி பாத்தீங்களா சிங்கத்தை வந்து எப்படியாவது சரி கட்டி இந்த தோலை உரிக்க வைக்கலான்னு பார்த்தது சிங்கம் சாப்பிட்ட பிறகு மீதம் இருக்கிறத சாப்பிடலாம்னு பார்த்தது அடுத்து புளிய முயற்சி பண்ணுச்சு புளியும் ஒத்து வரல அப்படின்ன பிறகு சிறுத்தையை வந்து சிங்கராஜாவோட பேரை பயன்படுத்தி மிரட்டி அனுப்பிச்சிருச்சு இப்போ இந்த நரி மட்டும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுச்சு இந்த கதையிலருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் சுயநலம் பிடிச்சவங்களா இருப்பாங்க அவங்க நம்மளுடைய இறக்க குணத்தையும் உதவி செய்யும் மனப்பான்மையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கலான்னு பார்ப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தவறே கிடையாது ஆனால் நம்மக்கிட்ட உதவி பெறுவதற்கு மட்டுமே சில பேர் நெருங்கி வருவாங்க அவங்களை எப்படி அடையாளம் காண்றது உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய மற்ற வேண்டப்பட்டவர்களோ சாதாரணமாகவே உங்கள்கிட்ட நல்லா தங்களுக்கு எந்தவித உதவியும் தேவைப்படாத போது கூட உங்கள்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க உங்களை பார்த்தா சிரிப்பாங்க உங்களுக்கு நல்ல அன்பொழுக உங்கள்கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கும் நம்மக்கிட்ட எப்போதுமே சரியாக முகம் பேசாதவங்க திடீர்னு வந்து அன்பாக பேசுவாங்க இல்லையா அவங்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா சாதாரணமாக பார்த்தா ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் திடீர்னு வந்து ஏய் நல்லா இருக்கியா எப்படி இருக்க அப்படின்னு பேசுனாங்க அப்படின்னா சரி இவங்களுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் மற்றபடி நண்பர்கள் வேண்டப்பட்டவர்கள் எல்லாரும் எப்போதுமே நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுல தப்பே கிடையாது ஆனால் ஏதாவது உதவி தேவைன்னா மட்டும் நம்மகிட்ட வந்து ரொம்ப அன்பொழுக பேசுவாங்க இல்லையா அவங்ககிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் சரி நேயர்களே